வணக்கம் ஏப்ரல் பத்தொம்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நற்றனையின் பொதறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக திருநென்றவு சென்ட் ஜான்ஸ் டி சாய் சரவணன் நேற்றைய கேள்விக்கான பதில்களை காணலாம் ஒன்று இடது கை மட்டை வீரர்களுக்கு எதிராக டெஸ்ட் கிரிக்கெட்டில் இரண்டாவது மிக வெற்றிகரமான பந்து முத்தையா முரளிதரன் இரண்டு அனைத்து பள்ளிகளுக்கும் அங்கன்வாடிகளுக்கும் நூறு சதவீதம் குழாய் வழங்கிய இந்தியாவின் முதல் மாநிலம் தெலுங்கானா மூன்று ஆண்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ் பட்டத்தை வென்றவர் நோவோக் ஜோக்கோவிச் இன்றைய தின கேள்விகள் ஒன்று காகிதமில்லாத நதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த முதல் இந்திய மாநிலமாக எது மாறியுள்ளது இரண்டு கடந்த அறுபது ஆண்டுகளில் முதல் முறையாக ஒரு மாநில சட்டசபையில் தேசிய கீதம் எங்கே இசைக்கப்பட்டது மூன்று எந்த ஆண்டு சமீபத்தில் பெண்களை தனது ஆயுத படையில் சேர்க்க அனுமதித்து உள்ளது இந்த கேள்விக்கான பதில்களை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்